ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நாம் பார்த்து இருக்கின்ற பாடம் உன்னை நீ அறிவாயா என்ற தலைப்பிலே வருகின்ற ஐந்தாவது பாடப்பகுதிகள் கடந்த வகுப்பிலே இறைவன் ஒருவன்தான் இருக்கின்றான் அந்த ஏக்கத்துவமான இறைவனின் வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் ஒரு மாயா சக்தி என்று கண்டோம் இந்த மாயா பிரபஞ்சம் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்றது என்றும் இது பரபிரம்மத்தின் சக்தி என்றும் அறிந்து கொண்டோம் அந்த சக்தியை ஆக்கவோ அளிக்கவோ முடியாது ஆனால் அந்த சக்தியை ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதை பற்றி நவீன விஞ்ஞானம் ஒப்புக்கொள்கின்றது அதன் அடிப்படையிலே நியூட்டன் விதி இவ்வாறு கூறுகிறது நியூட்டன்லாம் என்ன சொல்வது எனர்ஜி created or destroyed but கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் டு அனதர் அப்படின்னு சொல்றாரு நியூட்டன் இது வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொல்றாருங்கும் போது உலகம் அதை ஏற்றுக்கும் இப்போ ஆன்மீக பாதையில் வந்து எல்லாராலும் எல்லாமே சொல்லிட முடியாது இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த பாடத்திட்டங்களில் படிச்சுட்டு வந்ததுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா எங்கள் இறைவன் ஒருவன் மட்டும் தான் இருக்கிறான் இந்த மொத்த பிரபஞ்சமும் இறைவனுடைய வெளிப்பாடாகிய சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சக்தியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈஸ்வரன் சொல்கிறோம் சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தின் வாயிலாக இதை ஈஸ்வரன் சொல்கிறோம் இப்போ இதை வந்து சேவ சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா சிவம் சக்தி அப்படின்னு ரெண்டா பிரிச்சு இருமைகளில் பேசிகிட்டு இருக்கு இப்போ நம்ம நம்ம பாடத்திட்டத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதத்தினுடைய இரண்டு பகுதிகளில் முற்பகுதியை வந்து கர்மகாண்டம்னும் பிற்பகுதியை வந்து ஞான காண்டம்னு நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படி இரண்டு பகுதிகளில் அந்த கர்ம காண்டம் அப்படிங்கிறதுல என்னென்ன அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற மூன்றும் கர்ம அடங்கிடுது ஞான கம்ப்ளீட் வந்து ஞானம் மட்டும்தான் வேறு எதுவுமே அங்கே கிடையாது ஏன்னா ஞானம் தான் இங்கே உச்சம் இப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னா ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினவங்க மற்றவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க லெவலுக்கு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஹையர் செகண்டரி அல்லது கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இது நார்மல் எஜுகேஷனில் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காங்களோ அந்த டெவலப்மெண்ட் வந்து ஒன் பை ஒன்னாக வரலாம் அதில் அவங்களுடைய சத்தி கேட்டுற மாதிரி திறமை கேட்டுற மாதிரி ஆன்மீக பாதையில் பயணிக்கலாம் அதற்கு ஏற்ற குருமார்கள் அவருக்கு கிடைத்துருக்கலாம் ஆனால் இங்கே ஞானம்னு வந்துட்டால் அங்க டாக ஏன்னா அங்க அதுதான் பைனல் அதுக்கு மேலே ஒண்ணு இல்லை தெரிஞ்சுக்கிறது அப்ப இந்த ஞானத்தினுடைய உச்சம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இங்க இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் ஒன்னஸ் மட்டும்தான் பேசும் ஞானத்தில் வந்து அத்வைதம் தான் இறைவன் மட்டும் இருக்கிறான் இறைவனுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது அப்ப இங்க இறைவனுக்கு வேறாக இருக்கிறது என்ன இது எல்லாமே சக்தி இப்போ நீங்கள் நான் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன வேணா பாருங்க எந்த பொருள்களை வேணா கண்ணுக்கு தெரியிற பொருள்களை எதை வேணா பார்த்துக்குங்க எல்லாமே சக்தியினுடைய பெருக்கம் அந்த சக்தியினுடைய மாற்றம் ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாற்றப்பட்டிருக்கின்றது அவ்வளவுதான் எங்கள் விஷயம் இப்போ எப்படி நம்ம ஒரு மின்சார சக்தியை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மின்சார சக்தி எப்படி ஒரு ஒளி சக்தியாக மாறுது பல்ப் ஒலியாக ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது இன்னொரு ஒளி சவுண்ட் எனர்ஜியா மாறி ஒரு ரேடியோ மூலமா பாடுது அதே மாதிரி பெருக்கிக் கொள்கிறோம் அதை நம்ம சேமித்துக் கொள்கிறோம் இந்த மின்சார சக்தியை நம்ம பெருக்குவதற்கும் சேமிப்பதற்கும் எப்படி கொள்கலன்கள் உபயோகப்படுத்துறோம் மின் கொள்கலன்கள் டிரான்ஸ்பார் அது மாதிரி இங்கே இறைசக்தி என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பாடியை கொள்கலனாக பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய பாடி தான் அதுக்கு கொள்கலன் இந்த த்ரூ திஸ் பாடி இந்த இறைசக்தி ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு மின்சார சக்தி எடுத்து பல்ப்பாக தேவைப்படுற இடத்துல வெளிச்சமாக மாற்றி அதை எரிய வச்சு அந்த இடத்துல வெளிச்சத்தை உருவாக்கிக்கிறோம் சவுண்டாக தேவைப்படுற இடத்துல அதை பாட வச்சு பாட்டாக கேட்டுக்கிறோம் அது மாதிரி இங்கே மின்சார சக்தி எப்படி ஒவ்வொரு சக்தியாக மாற்றப்படுகிறதோ ஒளி ஆற்றலாக ஒளி ஆற்றலாக காந்த ஆற்றலாக மாற்றப்படுகின்றதோ அதுபோல இந்த இறை சக்தி பல்வேறு ஆற்றல்களாக இங்கே பரிணமித்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அப்போ ஒன்று இந்த இறைவனுடைய மகாசக்தியினுடைய வெளிப்பாடு இங்கு ஒவ்வொரு விதமான தோற்றங்களிலே காணப்படுகின்றது இந்த தோற்றம் புலன்களின் வாயிலாக அறியப்படுகிறது ஒவ்வொரு சக்தி உபாதிக்குள்ள சக்தி உபாதின்னா உடல் சக்தி உடலுக்குள்ள அறியப்படுகிறது இப்போ இந்த அறியப்படுகிற அறிவை தான் நம்ம வந்து அறிவு பரிமாணம்னு பேசுறோம் அறிவு பரிமாணம்னா என்னன்னா இப்போ இந்த உபாதிகள் அப்படின்னா உடல்கள் இந்த உடல்கள் வாயிலாக ஒரு அறிவில் இருந்து ஆறு வரை அறிவு பரிமாணம் உயர்ந்து கொண்டே வருகிறது இப்போ ஒரு அறிவு தாவரத்துல வந்து ஒரு தொடு உணர்வு மட்டும் இருந்து கொண்டு அது என்ன பண்றதுன்னா தொட்டால் மட்டும் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தகுதியுடன் அது இருக்கிறது அதற்கு மற்ற புலங்கள் கிடையாது கேட்டலோ சுவைத்தலோ பார்த்தலோ அதெல்லாம் அந்த புலங்கள் அது கிட்ட வெறும் தொட்டால் மட்டும் தன்னை சுருக்கி கொள்ளக்கூடிய தொட்டாஞ்சுருவி செடியை வைத்து தொடு உணர்வு தாவரங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது அது போலவே இரு ஜீவராசிகள் 3, 4, 5 அப்படின்ற மிருகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்னும் அதற்கு கிட்ட இருக்கிற புலன்களுடைய அடிப்படையில தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாடி அவைகள் செயல்படுகின்றன அப்போ இப்ப நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க எல்லாமே சக்தி இந்த மொத்த பிரபஞ்சமும் சக்தி மயம் இப்ப இந்த சக்தி அந்த சக்தியை வெளிப்படுத்தி அனுபவமாக்கி அந்த சக்தியை வேறொரு பரிமாணத்திற்கு மாற்றுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பிரம்மம் அதுதான் இறைவன் அதுதான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கு இப்போ அந்த இறை சக்தி இறை தன்மை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்க மர நிறைந்திருக்கிறது எல்லையில்லாமல் நிறைந்திருக்கிறது இந்த சக்தி பரிமாற்றம் உடலுக்கு உடல் மாறுபட்டு காணப்படுகின்றது இதுதான் இந்த பாடத்தில் நம்ம ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம வந்து ஹையர் பிளாட்ஃபார்ம் குள்ளே வந்துட்டோம் இப்போ இந்த ஹையர் பிளாட்ஃபார்ம் இருந்துகிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கே இப்போ ஆசைப்பட்டுருக்கோம் ஏன்னா இப்போ இந்த அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணம் தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான தன்மைக்குள்ள கொண்டு வந்து இப்போ எத்தனையோ விஷயங்களை நோக்கி நகர்ந்தா கூட ஆக்சுவலாக ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன நான் எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்னுடைய உண்மையான புரிதல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க பெரும்பாலான மனிதர்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய கஷ்ட தீரணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் அவங்க இருக்கிறாங்க இப்போ நாம் இங்கே என்ன இந்த ஞான பாதையில் வரும்போது நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இறைத்தன்மையை வந்து இருமைகளால் இங்கே பார்க்க முடியாது ஏன்னா இருப்பது இறைவன் மட்டுமே அப்படிங்கிறதுனால அவனுடைய சக்தி வெளிப்பாடுகள் பல்வேறு சக்திகளாக பரிணமித்திருக்கும் பொழுது இதுல இது உயர்ந்த சக்தி இது தாழ்ந்த சக்தி அப்படிங்கிற வேற்றுமைகள் எல்லாம் தனித்துவமான நம் மனதை சார்ந்துதான் இருக்கிறதே தவிர இறைவனிடத்தில் இல்லை ஏன்னா இப்போ ஒரு சக்தியை உருவாக்கக்கூடிய மின்சாரம் வெளிச்சத்தை கொடுத்தாலும் சரி சவுண்டை கொடுத்தாலும் சரி ஒளியை கொடுத்தாலும் சரி ஒளியை கொடுத்தாலும் சரி அதனுடைய தேவைகள் நமக்குத்தான் மாறுபடுகிறதை தவிர மின்சாரத்திற்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை மின்சாரம் மின்சாரம் மாதிரியான எப்பயும் போல இயங்கிட்டு அப்ப மின்சாரம் போய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபாதி அது வெளிச்சத்தையும் கொடுக்கலாம் சவுண்டையும் கொடுக்கலாம் ஒரு ஃபேன் வழியா காற்றை கொடுக்கலாம் எப்படி வேணா மின்சாதனங்கள் எப்படி இயங்குகின்றதோ ஒரு காந்தத்தன்மையும் அடைகின்றதோ அது இங்கு இந்த தெய்வீக சக்தி பல்வேறான மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது இப்ப இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கு தகுதியான உபாதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித உபாதி தான் இதுக்கு தகுதியான உபாதி உபாதினா உடல் இப்ப இந்த உடல்ல மனித உடல்ல பிரத்யேக பகுத்தறிவு நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு பென்ற மனிதன் மட்டும் இங்கு எதன் நோக்கத்திற்காக இந்த உடல் வந்திருக்கின்றது இந்த உடல் எங்கிருந்து வந்திருக்கின்றது இந்த உடல் எங்கு போக போகின்றது இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி ஒரு விசாரம் வந்து மேற்கொள்ளுகின்றான் இப்ப இந்த விசாரம் மார்க்கத்துக்குள்ள ஒரு மனிதன் நுழைவதற்கு முன்பு அறியாமையில் இருந்த காலகட்டங்களிலே அவனுக்கு என்ன உபதேசிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி யோகம் எல்லாமே உபயோகப்படுத்தப்படுகிறது ஏன்னா இப்ப சரியே கிரியே யோகம் மூன்று நிலைகளும் அவன் இருமைகளுக்குள்ள மட்டும்தான் வச்சிருந்து அவன் வந்து அந்த கர்ம காண்டத்தின் வாயிலாக தன்னுடைய மனதை தூய்மை செய்து கொள்வதற்காக பயன்படுகின்றது இப்ப இந்த மன தூய்மை எதற்காக தேவைப்படுகின்றது என்றால் பல்வேறு ஏற்று கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையிலே நாம் எங்கு சிக்கிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்து அந்த எண்ணத்தினுடைய நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நம்முடைய பயணத்தின் நோக்கம் என்ன இந்த உடல் எடுத்ததனுடைய காரணம் என்ன இந்த உடல் முடிவு எங்கே போய் முடிய போகுது இந்த உடல் எடுப்பதற்கு முன்பு நான் எங்கிருந்தேன் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் மனதிற்குள்ள எழுந்திருக்கும் போது தான் நம்முடைய தேடுதல் ரொம்ப ஆழமாகி அப்போ அந்த இறைவன்பவன் யார் நான் என்பவன் யார் அப்படிங்கிற விசாரத்துக்குள்ள போகும்போது தான் நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழுந்திருக்கவே ஆரம்பிக்குது இப்ப இந்த நான் யார் என்ற கேள்விகள் யாருக்கெல்லாம் எழுந்திருக்கின்றதோ அவர்கள் தான் இது போன்ற தேடுதல்கள் குள்ள வராங்க இறைத்தன்மையை நோக்கி இறைவனை நோக்கி தேடுகின்றார்கள் பெரும்பாலான இறைவனை நோக்கி தேடுகின்றவர்கள் எல்லாம் எப்படி தேடுகின்றார்கள் என்றால் இறைவன் மூலமாக ஏதாவது நமக்கு கிடைக்காதா நமக்கு அதன் மூலமாக சில செல்வ வளங்களை பெருக்கிக் கொள்ள முடியாதா நமக்கு ஆரோக்கியம் வளர்ந்து விடாதா ஆனந்தம் வந்துவிடாதா அப்படின்னு தான் இறைவனை நோக்கி பெரும்பாலான கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த ஞான மார்க்கத்திலே இறைவன் என்பவன் யார் இறைவனால் நான் என்ன அடைய போகின்றேன் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு உள்ள வரும்போது மட்டும்தான் இந்த விசார மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இப்ப இந்த விசார மார்க்கத்துல நம்ம வந்து டீப்பா நம்மளை பத்தி நம்ம உள்ள மனதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இங்க நான் யாருங்கிற கேள்விக்கு விடை தெரியாமல் இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இங்க இறைத்தன்மையை தெரிந்து கொள்ள விரும்புவது எதுவோ அதுவே அந்த இறைத்தன்மைக்கு உட்பட்டுத்தான் இருக்கிறதுங்கிறது இந்த ஞான மார்க்கத்தின் மூலமா தான் அறிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த அடிப்படையில இப்போ நம்ம இத்தனை பேருமே பிறந்ததுல இருந்து என்ன வயசுல வேணா இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயது வரம்பு இருக்கலாம் அந்த காலகட்டங்களிலே நாம் எத்தனை எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கூட இந்த இறைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்காக இறைவனை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்ற அந்த பயணத்திலே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன நான் இந்த பிறவியை எடுப்பதற்கு முன்பு எங்கு இருந்தேன் இந்த பிறவியை முடித்து நான் எங்கு செல்லப் போகின்றேன் பிறவா பெருநிலை என்பது என்ன அப்படிங்கிற ஒரு தேடுதல் காரணமாகத்தான் நான் இந்த பாதைக்குள்ளேயே பயணித்துக் கொண்டு வந்துருக்கோம் இப்படி பயணித்துக் கொண்டு நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது இங்க நம்ம மெயினா எங்க சிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமைகள்ல சிக்கிக்கிறோம் இறைவன் வேறு நான் வேறு என்ற துவைத தனக்கு வேறாக இருக்கக்கூடிய இறைவன் இடத்துல நம்ம அது வேணும் இது வேணும் ஆரோக்கியம் வேணும் பணம் வேணும் ஏதோ ஒண்ணு கேட்கறோம் ஆனா இந்த தேவைகள் நமக்கு ஏன் புல்ஃபில் ஆகுது அல்லது புல்ஃபில் ஆகலை அப்படின்னா இது நமது மனதின் அடிப்படையில் தான் இங்க இருக்கிறது ஏன்னா இந்த மன எதை விரும்புகிறதோ அதுவாகவே தன்னை மாற்றிக்கொள்கிறது இங்க இறை சக்தியைதான் ஒவ்வொரு உபாதிக்குள்ள இருந்து இயங்கிட்டு இருக்கு ஆனால் இங்கு நம்ம தனியாக ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே இறை சக்தியை பிரிச்சு வச்சுக்கிட்டு மனது ரீதியாக மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம இருமைகள் ஆக்கி கொண்டிருக்கும் இருமைகள் ஆக்கி கொண்டு இறைவன் வேறு நான் வேறு அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டு இறைவன் கிட்ட நம்ம சில முறையீடுகளை செய்யறோம் அந்த முறையீடுகள் தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறது ஆனால் அந்த முறையீடுகள் வந்து ஆரம்ப கட்டத்துல பக்தியில கொண்டு போய் அவனுடைய மன தூய்மைக்காக உண்டாக்கப்பட்டதில் சிக்கிக்கிட்டு அதுலிருந்து கூட மேலேற முடியாமல் அந்த கீழ்நிலையிலேயே இருக்கின்ற பெரும்பாலான மனிதர்கள் தான் நம்ம இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம் இன்றைக்கு ஆன்மீகமும் அப்படித்தான் மாற்றப்பட்டிருக்கின்றது அதாவது எல்லாமே ஒரு விதமான சிக்கலேயே கொண்டு போய் மக்களை வச்சிருக்காங்களே தவிர யாருமே உண்மையை உடைத்து வெளிப்படையாக சொல்வதற்கு தயாராக இல்லை இப்ப இங்க நம்முடைய பாடத்திட்டத்துல எல்லாமே வெளிப்படையாக உங்களுக்கு கூறப்படுகிறது ஏன்னா இங்க உண்மையை தவிர இங்க வேற ஒன்றும் இல்லை இறைவன் மட்டும் தான் இறைக்கிறான் அப்படிங்கிறதுனால எல்லாமே நம்ம வெளிப்படையாக இங்க பேச வேண்டி அப்ப அந்த அடிப்படையில இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளோம் இல்லையா இப்ப இந்த மனம் ஏன் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கிறது ஏன் ஒன்று நல்லது ஒன்று கெட்டது நினைக்கிறது கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம் அதாவது இந்த பிரபஞ்சத்திலே இறைவனுடைய படைப்பிலே இரண்டு சக்திகள் வெளிப்பட்டன அந்த சக்திகளை ஆவரணம் விக்கட்சேபம் என்று கூறினோம் இப்போ ஆவரணம் அப்படிங்கிற மறைக்கும் சக்தி விட்சேபம் என்கின்ற தோன்றும் சக்தி இரு சக்திகள் இந்த பிரபஞ்சம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சாஸ்திரம் கூறுது அப்போ இப்ப இந்த தோன்றி மறையும் சக்தி எங்க இருந்து வருது பிரம்மத்திடமிருந்து வெளிப்பெற்ற சக்தி அப்போ இந்த சக்தியை நம்ம என்ன சொல்றோம்னா இதைத்தான் நம்ம வந்து மனோசக்தின்னு சொல்றோம் ஏன்னா இந்த மனம் ஒரு விஷயம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தோன்றி மறையும் தன்மை கொண்டது இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மனதில் புதிய புதிய எண்ணங்களாக தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா நம்ம கிட்டேருந்து எங்கேருந்து அந்த எண்ணம் வருதுன்னு தெரியாது ஆனால் உள்ளிருந்து ஒரு எண்ணம் தோன்றும் அப்படி தோன்றிய ஒரு எண்ணம் செயல்படலாம் செயல்படாமல் போகலாம் அல்லது சில எண்ணங்கள் நம்மளால் மறந்துவிடக்கூட காரணமாக இருக்கலாம் இப்போ எத்தனையோ விஷயங்கள் நம்ம மறந்துவிட்டோம் இப்போ நம்ம அஞ்சாம் கிளாஸ் படித்தோம் எந்த டீச்சர் இருந்தாங்க அவர் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது சரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளால சொல்ல முடியாது பாருங்களேன் மறந்துடுறோம் அப்போ மறைதல் மறைக்கும் சக்தி இருக்குதான் வித்தியாசமே இந்த மனம் எப்படி இருக்கு தோன்று மறையும் சக்திகளால் ஆளப்படுகின்றது தோன்று மறையும் சக்தி தான் என்ன பண்ணுதுன்னா தன்னை அறிவதற்கு தடையாகவும் இருக்கிறது ஏன்னா மறைக்கும் சக்தி என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய உண்மை சுரூபத்தையே மறைச்சுக்குது தோன்றும் சக்தியின் வாயிலாக வெளிப்படுகின்ற எண்ணங்களின் வாயிலாக எது சரி தவறு என்று பகுத்தறியக்கூடிய சக்தியின் வாயிலாக ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது அந்த மறைக்கும் சக்தி இப்ப இந்த மறைக்கும் சக்தி தான் தன்னுடைய உண்மைஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடியாமல் மறைத்துக் கொண்டிருக்கின்றது இப்ப நாம் இந்த மறைக்கும் சக்தியிலிருந்து விடுபடணும் இப்ப தோன்றும் சக்தியிலிருந்து விடுபடணும் ஏன்னா இங்க இருமைகள் கிடையாது இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்போ நம்ம இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை பஸ்ட் நம்ம கடக்கணும் ஏன்னா இங்க ட்யாலிட்டிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ஒன்னஸ் குள்ள நீங்க வரவே முடியாது இறைத்தன்மைக்குள்ள நீங்க நுழையவே முடியாது அப்போ இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அவனுடைய ஆற்றல் தான் இங்கு பலவாறாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது அது பல்வேறு விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது என்பது எல்லாமே இந்த மனதில் ஏற்றி கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில் உண்டாகின்ற ஒரு எண்ணங்கள் தாட்ஸ் தான் பட் இறைவனை பொறுத்த அவனுடைய படைப்பிலே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது ஏன்னா இருமைகள் இருக்கும் இடத்தில் இறைவன் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப இங்க இருமைகள் அப்படிங்கிறத நாம தான் பிரிச்சு வச்சிருக்கோம் இது நல்லது இது கெட்டது இது சரி இது தவறு அப்படிங்கிற பிரிவினைகள் எல்லாம் நமக்கு ஏற்றுவிக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலே தான் இந்த பிரிவினைகள் உண்டானதே தவிர இறைவன் கிட்ட இந்த விஷயங்களே கிடையாது அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான் இதான் அந்த திருக்குறள் சொல்லுது இருள் சேர் இருவினை சேரா இறைவன் இருவினைகள் என்பது இருளால் சூழப்பட்டதுன்னு சொல்லுது திருக்குறள் அப்ப இருளால் சூழப்பட்ட இருவினைகள் சேராத இறைவனை அந்த இருவினைகளும் தொடவே தொட முடியாது அப்படிப்பட்ட இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்குது பொருள் சேர்ன்னா என்ன எந்த பொருள் இறை பொருள் அதான் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டவர்கள் தான் இறைவனுடைய புகழை பாடுவதற்கு தகுதியானவர்கள் இறைவனை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ல வருது இப்ப அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதுனா என்ன இங்க விஷயம் இப்ப நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் இந்த மனம் எதை தேடுகிறதோ அதுவாகவே அது இருக்கிறது அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் இப்போ நம்ம இறைவன் ஒருத்தனை தேடினாலும் சரி நான் யார் அப்படின்னு ஒன்று தேடினாலும் சரி அந்த தேடும் பொருள் ஒன்றே அந்த தேடும் பொருள் ஒன்றுதான் அப்ப அந்த தேடும் பொருள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தியாக இருக்கிறது ஏன்னா இங்க சக்தியாக இருப்பதனால்தான் அது தன்னுடைய சக்தியை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுது இப்போ பிரம்மம் தன்னை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பிரம்மம் வந்து அசைவற்றதை நம்ம படிக்கணும் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா பிரம்மம் வந்து நிர்குணம் நிரஞ்சனம் நிர்மலம் அசங்கன்னெல்லாம் பேசுது பிரம்மத்தை பத்தி டெபினேஷன் கொடுக்கும்போது அப்போ அசைவற்ற ஒரு பிரம்மம் ஏன் அசைகிறது அப்படின்னா சக்திக்குள்ள வரும்போது மட்டும்தான் அசைய முடியும் அதுக்கு அந்த சக்தி இல்லைன்னா அங்க அசைவு இல்லை அப்போ இங்க எது அசைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாகி சக்தி தான் அசைகிறதே தவிர பிரம்மம் அசைவது கிடையாது அப்போ இப்போ இந்த பிரம்மம் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய இருப்பை எப்படி அறிந்து கொள்ளும் அப்படின்னா தன்னுடைய சக்தியின் வாயிலாகத்தான் நான் இருக்கிறேன் இருப்பை அதை அறிந்து கொள்ள முடியும் அதனால தான் இந்த பிரபஞ்சம் தோற்றப்பட்டிருக்கிறது தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த பிரபஞ்சத்திலே இத்தனை கோடானு கோடி ஜீவராசிகளும் உடல்களும் பல்வேறு உயிரினங்களும் எப்படி இருக்குதுன்னா எல்லாமே சக்தி இருக்கிறது அதனுடைய சக்தி வேறுபாடுகள் தான் மாறி மாறி இருக்கிறதே தவிர அந்த சக்தி வேறுபாட்டின் காரணம் அந்த இறை சக்தி தான் காரணம் அந்த இறைவன் தான் காரணம் ஏன் இப்ப நாம நினைச்சிக்கலாம் இப்ப என்னைய இப்படி படைச்சிருக்காங்க அவங்களையும் அப்படி படைச்சிருக்காங்க அவங்க மாதிரி நான் ஆக முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய மனம் தான் அப்படி ஆராய்ச்சி பண்ணதே தவிர இறைவனுடைய படைப்பிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அந்த காரணத்துடைய முழுமையை நாம் புரிந்து இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள்ல வந்து இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்னு தெரிந்து கொண்ட பிறகு இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களை ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக நான் இருக்கிறேன்ங்கிற உங்களுடைய உணர்வுக்குள்ள நீங்க நுழையும் போது உங்களை எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்காகத்தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் மூலமாக என்ன காரியங்கள் செய்யப்படுகிறதோ அந்த காரியங்களுக்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த காரியத்தினுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் அந்த இறை சக்தியினுடைய வெளிப்பாடு இப்ப எப்ப நம்ம சிக்கிறோம் நான் தான் போது சிக்கிறோம் இப்போ இந்த ஞானத்துக்குள்ள வந்துட்ட பிறகு உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கு நான் எதுவும் செய்யறதில்லை அந்த இறைசக்தி இந்த உபாதியின் வாயிலாக இந்த செயலை செய்ய வச்சிட்டு இருக்கு இந்த செயலின் வாயிலாக இந்த உடல் இப்படியெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உடலில் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறதுனாலும் அது இறைசக்தியினுடைய பெருமை இந்த உடலில் ஆரோக்கியம் குன்றினாலும் அந்த இறைசக்தியினுடைய பெருமை இந்த உடல் வந்து வசதி வாய்ப்புகளோட வாழுதுன்னு வைங்களேன் நிறைய காரு பங்களா சொத்து சுகம் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உடல் வாழுதுனாலும் அது அந்த இறை சக்தியினுடைய கிருபை அதே இந்த உடல் வந்து இன்கேஸ் ரொம்ப வறுமையில் போயிடுது சாப்பாடு வழி இல்ல உடுத்துருக்கு துணி இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில வாழுது அதுவும் அந்த இறைசக்தியினுடைய குருபைதான் இப்ப நம்ம இந்த ஒன்னஸ்குள்ள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க எதுவுமே நாம செய்யறது இல்லை நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதுவே கொடுக்கும் என்ன எடுத்துக்கணுமோ அதுவே எடுத்துக்கும் இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைசக்தி தான் என்னை இயக்குகின்றது இந்த உடல் இயக்குகின்றதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே நீங்கன்னு தனித்துவமா ஒன்றுமே இல்லை இப்போ எப்படி உங்கள் உடலில் வந்து இரண்டு கைகள் இருக்கிறது அந்த கைகளில் பத்து விரல்கள் இருக்கிறது பத்து விரலும் பத்து விதமாக இருக்கு அந்த பத்து விரல்களை வச்சு ஒரு பொருளை எடுக்கிறீங்க இப்போ அந்த பொருளை எடுக்கிற வேலையை இந்த கை தான் செய்துன்னு அந்த கை நினைச்சதுன்னா அது அந்த கையினுடைய அறியாமை தானே அந்த கை வாயிலாக நான் எடுக்கிறேனுங்கிறது தான் உண்மை ஆனால் அந்த கையை நான் ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு அந்த பொருளை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸலே விராட்ஸ்வரூபமாக இருக்கிறது விஸ்வரூபமாக இருக்கிறது இறைவனாக இருக்கிறது அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு உடலின் வாயிலாக ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்ப திருஞானம்னு ஒருத்தருக்காருன்னா திருஞானம் மூலமா சில காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு இந்த பூமிக்கு அதனால அது அந்த அவர் மூலமா சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இப்ப சந்திராமான்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க மூலமா சில காரியங்கள் அந்த பூமிக்கு நடக்க அதன் மூலமாகதான் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நடராஜன் ஒருத்தர் இருக்காருன்னா நடராஜன் மூலமா சில காரியங்கள் அந்த பூமிக்கு தேவைப்படுது அது நடந்துகிட்டு இருக்கு இப்ப நடராஜன் செய்கிற வேலையை சந்திராமா செய்ய முடியாது ஏன்னா நடராஜனுக்காகத்தான் இந்த பொறுப்பு கொடுத்து இந்த மாதிரி வேலைகளை கொடுக்கப்பட்டிருக்கு அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய இருப்பிடம் அவருடைய சூழ்நிலை அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே அவர் என்ன இதர் எப்படியெல்லாம் வாழ்கின்றாரோ அத்தனையும் அந்த இறைசக்தியினுடைய வெளிப்பாடு சந்திரமாவுடைய வாழ்க்கை அப்படித்தான் அவங்க எப்படி பிறந்திருக்கிறாங்க என்ன சூழ்நிலை வாழ்றாங்க எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எதை நோக்கி நகர்றாங்கிறது அதுவும் அந்த இறைசக்தியினுடைய வெளிப்பாடு இப்ப இந்த இறைசக்தியினுடைய வெளிப்பாட்டில் இருவரும் இரண்டு விதமாக இருந்தாலும் இதுல இவர் மாதிரி நான் இல்லை அவர் மாதிரி நான் இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட அடிப்படையிலே மனம் அப்படி ஆசைப்படுது இப்போ ஒருத்தர் நல்லா வசதியா வாழ்றதை பார்த்து நான் அவனை மாதிரி வாழ முடியலையே அப்படின்னு வறுமையில் இருக்கிற நான் வருத்தப்படுறதும் வறுமையில் இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறானே நான் இவ்வளவு வசதியாக இருந்துமே எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையேண்டு பணக்காரர் வருத்தப்படுறதும் சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைப்பாடு எப்படி வருதுன்னா இங்க மனம்தான் இந்த மாதிரி எல்லாம் ஏற்றத்தாழ்வுகளை சிக்கிட்டு இருக்கே தவிர இறைவன் வந்து அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்கறது இல்லை இப்போ வசதியா வச்சிருக்கேன் இவரை வறுமையில் வச்சிருக்கேங்கிறதுக்கு இறைவன் தெரியாது இவரை ஆரோக்கியத்தில் வச்சுருக்கேன் இவரை நோயில் வச்சுருக்கேங்கிறது இறைவனும் தெரியாது அந்த ஒரு இயக்கத்தில் அந்த உடல் சக்தியை வைத்து அவன் இயங்கி கொண்டிருக்குது அவளே அந்த இயக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன சரியே கிரியை யோகத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனங்கிற ஒரு பிடியில் நம்ம வந்து சிக்கிக்கிட்டதுனால இப்போ நான் அப்படிங்கிற ஒரு ஈகோவை நம்மளுதுன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக இந்த ஈகோங்கிறது ஒரே ஈகோ அது வந்து அந்த பரபிரமத்திலிருந்து வெளிப்பட்ட மனோசக்தியினுடைய ஈகோ அதுதான் உண்மையான ஞான் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த மனோசக்தியினுடைய யூப வை இந்த உடம்பு வழியை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆறறிவு பெற்ற அறிவு பரிமாணத்துடைய உயர்நிலைக்கு வந்ததுனால இப்போ நான் அப்படின்னு நம்மளை தனிமைப்படுத்திக்கணும் தனித்துவம் பண்ணி நான் இந்த உடல் நான் இந்த மனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னால் தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கேன் என்னால் தான் இதெல்லாம் நடக்குது இது என்னுடைய காரியம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் மமகாரம் எல்லாம் நம்ம கிட்ட வந்து ஏறிடுது ஏறிட்டதுனா நம்ம என்ன பண்றோம்னா அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அதனுடைய சாதக பாதங்களுக்கும் நம்ம பொறுப்பாளி ஆயிக்கிறோம் ஆகிட்டு என்ன பண்றோம் இது நல்லது இது கெட்டது இது சரி இது தவறு அப்படின்னு பிரிவினைகளை மனதுக்குள்ள ஏற்றி வைத்துக் கொண்டு ஏராளமான சிக்கல்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த ஞான பாதையில பயணிக்கும் பொழுது இங்கு நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல தான் நம்ம வந்து முழுமையாக நம்ம ஒப்படைக்கணும் அந்த இறைசக்தி கிட்ட இப்ப யாரெல்லாம் தன்னை முழுமையாக அந்த இறைசக்தி திட்டம் தன்னை ஒப்படைத்து விடுகிறார்களோ அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என் செயலாவது ஒன்றும் இல்லை என்னை நீ எப்படி வச்சுருந்தாலும் சந்தோஷம்ப்பா இப்போ எனக்கு நீ இன்றைக்கி கார் கொடுக்குற ஒரு பங்களா கொடுக்குற இப்போ நம்ம உலகியல் வாழ்க்கையிலே பேசுவோம் புரிகிற மாதிரி பேசுகிறேன் இப்போ எனக்கு ஒரு கார் கொடுத்துருக்குறேன் எனக்கு ஒரு பங்களா கொடுத்துருக்குறேன் எனக்கு வசதி வாய்ப்புகள் கொடுத்துருக்கேன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் எல்லாம் கொடுத்துருக்குறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த எரிசக்தியை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்முடைய பயணத்தை அப்படியே பண்ண வேண்டியது தான் ஒரு கால நம்ம கிட்ட இருக்கிற காரை பிடுங்கிக்குது நம்ம இருக்கிற வீட்டை புடுங்கிக்குது நம்ம இருக்கிற மனைவி குழந்தைகள் எல்லாம் புரிஞ்சிக்குதுன்னு கேள்விங்களேன் அப்பவும் அதே மனநிலையில அன்னைக்கு நீ கொடுத்த எனக்கு சந்தோஷம் இன்னைக்கு நீ எடுத்துக்கிட்ட எனக்கு சந்தோஷம் இந்த இடத்துல நம்ம பேலன்ஸாக இருந்தால் இந்த ஞான பாதையில பயணிக்கக்கூடிய ஞானி தெளிந்த ஞானி அவர் தன்னை அறிந்தவர் அவருக்கு தான் நான் யாருங்கிறது தெரியும் ஆனா இது புரியாம நமக்கு சாதகமான விஷயங்களை இப்போ எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா பணம் வந்துடுது எனக்கு காரு தேவைப்படுதுன்னா கார் வந்துடுது வீடு தேவைப்படுதுன்னா வீடு வந்துடுது நல்ல அழகான பொண்ணு தேவைப்படுதுன்னா மனைவியை வந்துடுறா குழந்தைகள் வந்துடுது அப்போல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்குது ஆனால் திடீர்னு எனக்கு பொருளாதார நெருக்கடி வந்துடுது என்கிட்டருந்து பணம் போயிடுது அல்லது மனைவி இறந்துடுறா ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு எதிர்பாராமல் நடந்துடும் நம்ம என்ன பண்ணுறோம் துடிக்கிறோம் ரொம்ப அழுகுறோம் இதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு இறைவனுக்கு ரொம்ப மோசமானதான் என்னை கஷ்டப்படுத்துகிறான் நான் என்னை இவ்வளவு சொகுசா வச்சிருந்தா இப்ப திடீர்னு இப்படி தொந்தரவு பண்றான் கண் இல்லையா காது இல்லையான்னுட்டு இறைவனை நம்ம திட்டுறோம் அப்படி திட்டும்போதுதான் நம்ம இருமைகளுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இப்ப சாதாரண இந்த சரியை கிரியே யோகம்ல இருக்கிறவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா இந்த அகங்காரம் அமகாரத்துக்குள்ளதான் இருப்பாங்க இப்ப யோக மார்க்கம் வரைக்கும் இந்த அகங்காரம் அமகாரம் உண்டு ஏன் அப்படின்னா இப்ப இந்த யோக பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நான் அந்த பயிற்சியை செய்கிறேன் இந்த பயிற்சியை செய்கிறேன் நான் இப்படி வாழ போறேன் அப்படி வாழ போறேன் நான் இந்த மாதிரிலாம் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் நான் யோகா பண்ணி பெரிய ஒரு ஆரோக்கியமான மாற போகிறேன் நான் வந்து இறைவனை பக்தி செலுத்தி ஒரு பக்திமானாக மாற போகிறேன் அப்படின்னு எதிராக உன்னை பிடிச்சிக்கிட்டு அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு அகங்கார மமகாரத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர இந்த ஞான பாதையில் அப்படியெல்லாம் உண்மையே கிடையாது ஏன்னா இங்கே உண்மையை ஓப்பனாக உடைக்கிறேன் நான் ஏன்னா இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் இங்கு இந்த வருவதும் போவதும் எல்லாம் தோற்ற மாயைகள் இங்கே எதுவும் உண்மை கிடையாது அப்போ இந்த மாதிரி வந்து போற இந்த விஷயங்கள் அவனுடைய சக்தி மாற்றங்கள் எப்படி சக்தி மாற்றங்கள் இப்போ பாருங்களேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கலாம் அறுபது வயசு இருக்கலாம் இருபத்தஞ்சு வயசு இருக்கலாம் இந்த இருபத்தைந்து வயதுக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திரும்புங்க அப்படியே ஐம்பது வயது இருக்கிறவர் அப்படியே ஐம்பது வயதுக்கு முன்னாடி போயிடுங்க அறுபது வயசு இருக்கிறவங்க அறுபது வயசுக்கு முன்னாடி போயிடுங்க அந்த அறுபது ஆண்டுக்கு முன்னாடி நான் இந்த உடலில் இல்லை எங்கிருந்தேன் அம்மாவுடைய கர்ப்பத்துல ஒரு அணுவா இருந்த அந்த அணு பிண்டமாக மாறி ஒரு ரெண்டரை கிலோ வெயிட்ல ஒரு உடலாக மாறி வெளியே வரும்போது மட்டும்தான் எனக்கு புலன்களே கிடைச்சிருக்கு அந்த புலன்களுடைய அடிப்படையில் தான் நான் கண்ணுங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா பார்க்கிறேன் காதுங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக கேட்கிறேன் மனம்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலாக நான் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலே வாழ்கிறேன் ஆனால் இந்த வாழ்வியல் முறைக்கு முன்பு என்னுடைய உடல் கிடைப்பதற்கு முன்பு என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு அணு அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவாக நான் இருந்து எப்படி இவ்வளவு பெரிய உடல் பெற்றேன் சக்தியின் வாயிலாக என்னுடைய அந்த அணுவிலிருந்து வெளிப்பட்ட சக்தியின் வாயிலாக இந்த உடல் பரிமாணம் மாறிக்கொண்டே வந்தது எந்த அடிப்படையிலே மாறியது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அஞ்சு கோஷங்கள் பார்த்தோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோசம் விஞ்ஞான மய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து கோஷங்களால் மறைக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய உண்மை சுரூபம் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த வெளிய வந்து அன்னமய கோஷத்தினுடைய அடுத்த படிநிலையில தான் மனோமய கோஷத்துல போய் நம்ம சிக்கிக்கிட்டு நிறைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில நம்ம வாழ்ந்துக்கிட்டு மேலும் மேலும் நம்ம பல்வேறு விஷயங்களை புடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில்தான் நம்ம எல்லாமே பண்றோம் பிராணயாமம் முதல் கொண்டு பண்றோம் ஏன்னா பிராணமய கோஷத்துக்குள்ள போறதுக்காக பிராணாயாமம் பண்றோம் யோகா பண்றோம் உடலை வந்து உண்மையை நம்புகிறோம் அந்த உடலுக்குண்டான உடற்பயிற்சிகள் செய்கிறோம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் சாப்பிட்ற இந்த உணவு உடம்புக்குள்ள போய் என்ன சக்தியாக மாறுகிறது உடல் செயல்படுவதற்குண்டான சக்தியாக மாறுகிறது அப்போ அந்த சக்தியாக மாறுவதற்கு என்னென்ன மாற்றங்கள் உடலுக்குள்ள நடைபெறுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு போண்டா சாப்பிட்ருக்கலாம் சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம் ஒரு காஃபி குடிச்சிருக்கலாம் ஆனா உள்ள போய் அந்த உடலுக்குள்ள அது எப்படி எலும்பாக ரத்தமாக மஜ்ஜையாக ஒரு தனித்தனி சக்தியாக மாறுகிறது அப்ப இங்க என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஆற்றல் வேறு ஆற்றலாக மாற முடியுமே தவிர ஒரு ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது அவ்வளவுதான் ஆற்றல் என்பது மாற்றத்திற்கு உட்படும் ஆனால் அதை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது இப்ப ஒரே மின்சார ஆற்றல் எப்படி ஒளி ஆற்றலாக காந்த ஆற்றலாக மாறுகிறதோ அது ஒரே இறைவன் பல்வேறு ஆற்றல்களாக இங்க பரிணமித்திருக்கின்றான் அப்படின்னு தான் சொல்லுது என்ன இறைத்தன்மை மட்டும்தான் இருக்கிறது அதுவே எல்லாமாக இருக்கிறது அதுவே எங்கும் நிறைந்திருக்கிறது அதுவே எல்லையில்லாமல் இருக்கிறது அதுவே எல்லாவற்றையும் இயக்கிக் அந்த இயக்கத்திலே எல்லாம் இயங்கிக் சூரியன் முதல் கொண்டு கோடி கோள்களும் சூரியன்களும் சந்திரன்களும் மனிதர்களும் உயிரினங்களும் அணுக்களும் து இந்த இத்தனை அணுத்துகளும் எல்லாமே இறைசக்தியினுடைய வெளிப்பாடு அப்ப அந்த சக்தியில ஏற்றத்தாழ்வுகள் இங்கு இல்லை ஏன்னா இறைசக்தி தனக்கு தேவையான மாதிரி மாத்தி மாத்தி வெளிப்படுத்திட்டு இருக்கு ஒரே மின்சார சக்தி எப்படி மாறி வெளிப்படுதோ அது போல இறைசக்தி மாறி மாறி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று பிரிவினைகள் மனதினால் ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறது நான் இங்க சொல்ல வர்ற பாடம் இந்த மனம்தான் என்ன பண்றதுன்னா இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது எல்லாம் பிரிச்சு வச்சிட்டு இருக்கு அதனால்தான் ஆன்மீக பாதையில் பயணிக்கிறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இறைவனில் ஏற்றத்தாள் வச்சுக்கிறாங்க கோயில்களில் ஏற்றத்தாள் வச்சுக்கிறாங்க அப்புறம் பக்தியிலையும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அப்புறம் யோகத்துலேயும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லா பாதையிலையுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க செய்கிறது சரி அவங்க செய்கிறது சரி இல்லை அப்போ இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இந்த மனதனுடைய அடிப்படையில் தான் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ நாம் இந்த ஞான பாதையில் பயணிக்கும் போது இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கு நடப்பது எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கிறதுனால அதனுடைய சாதக பாதங்களோ நன்மை தீமைகளோ ஒண்ணுமே கிடையாது இப்ப நீங்க இந்த கொரோனாவில் எத்தனையோ இறப்புகள் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய பார்வையில் அது இறப்பா தெரியுது இறைவனுடைய காரியத்தில் அது அலிவா இருக்கு ஏன்னா இங்க ஈஸ்வரத்தன்மை எப்படி இருக்கு மூன்று முத்தொழில்களை செய்கிறதுன்னு நம்ம கடந்த வகுப்புல பார்ப்போம் ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை புரிகிறான் அப்ப அவன் ஒரு சக்தியை உருவாக்குவது தான் படைத்தல் அந்த சக்தியினுடைய இயக்கம் தான் நீங்க வந்து காத்தல் அந்த சக்தியினுடைய மாற்றம் அடுத்த பரிமாணம் அதுதான் நீங்க அழித்தல் நான் இங்க ஆற்றல் வந்து அழியறது இல்லை ஒரு பரிமாணத்துல இருந்து இன்னொரு பரிமாணத்துக்குள்ள நுழையுது அவ்வளவுதான் இப்ப ஒரு உடல் வந்து இறந்து போகுது அப்படின்னா அந்த உடல் ஆற்றல் வந்து வேறொரு ஆற்றலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அந்த இடத்துல அதனுடைய வேலை முடிஞ்சதுன்னு எடுத்து இப்ப அடுத்த பரிமாணத்துக்கு அது மாறுது இங்கே உடல் அழிவுக்கு உட்படும் போது திருப்பி தன்னுடைய வேறு பரிமாணத்துக்கு மாறி இப்போ எங்கிருந்து இந்த உடல் வந்ததோ அந்த இடத்துக்கு திரும்பிடுது இப்போ உடல் எங்கிருந்து வந்தது மண்ணிலிருந்து தான் வந்தது இந்த உடம்பு மீண்டும் அந்த மண்ணுக்குள்ளேயே போயிடும் எந்த அடிப்படையில் மண்ணிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உணவு சக்கரத்தை பற்றி நம்ம பாடம் எடுத்திருக்கோம் அதை நான் உங்களுக்கு எளிமையா புரிய வச்சிருக்கேன் அதாவது இந்த உணவு சக்கரங்கிறது எப்படின்னா இப்போ இந்த மண்ணுக்குள்ளே இருந்து எல்லாமே விளையுது புல்லு பூண்டு புழு எல்லாமே மண்ணிலிருந்தா வருது இப்போ இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய புழுவுல பூண்டு வந்து என்ன சாப்பிடுது புழுப்பூச்சிகள் சாப்பிடுது இப்போ இந்த புழுப்பூச்சிகள் எது சாப்பிடுது பறவைகள் சாப்பிடுது இந்த பறவைகளை எது சாப்பிடுது மிருகங்கள் சாப்பிடுது மிருகங்கள் எது சாப்பிடுது மனிதர்கள் சாப்பிட்றோம் மனிதர்கள் என்ன மிருகங்களை மட்டுமா சாப்பிட்றோம் பறவைகளையும் சாப்பிட்றோம் காய்கறிகளையும் சாப்பிட்றோம் புழு பூச்சிகளையும் சாப்பிடுறோம் புல்லையும் சாப்பிடுறோம் எதுவும் விட்டுறதில்லை அப்போ மொத்தத்துல எல்லாமே நாம சாப்பிட்றோம் கடைசியா நம்மள எது சாப்பிடுது இந்த மனித உடலை எது சாப்பிடுதுன்னா மீண்டும் மண்ணு தான் சாப்பிடுது ஏன்னா இந்த மனித உடலை எரித்தாலும் சரி புதைத்தாலும் சரி மண்ணுக்குள்ள மண்ணா தான் மக்கப்போகுது எரித்தாலும் சாம்பலை கொண்டு போய் நீங்க எங்க போட போறீங்க நதியில கரைச்சாலும் சரி மண்ணுல போட்டாலும் சரி மண்ணோட மண்ணாது மக்கி மண்ணில் இருக்கிற சக்திகள் வழியாக இந்த சக்தியை எடுத்துக்கொண்டுதான் புல்லு வளருது இந்த புல்லு எந்த சக்தியை எடுத்துக்கிட்டு வளருதுன்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்கிற சக்தியை எடுத்துக்குது அந்த மண்ணில் இருக்கிற சக்தி எது ஏற்கனவே புதைக்கப்பட்ட உயிரினங்களுடைய ஆற்றலத்தான் இந்த புழு எடுத்துக்குது புல் எடுத்துக்குது பூண்டு எடுத்துக்குது அப்போ அதுல இருக்கிற சக்திய எப்படி எடுத்துக்குதுன்னா வேர் வழியாக உள்ள இருந்து சக்திகளை உரியது செத்து பணத்தை புதைச்சா அதுல இருந்து ஜெல் வழியா சக்திகளை உறிஞ்சிக்கும் இந்த புழு பூச்சிகள் எல்லாமே உறிஞ்சிக்கும் அந்த புல்ல வந்து புழு சாப்பிடுறது அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு உணவு சக்கரம் தான் நீங்க இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில எல்லாமே என்ன நடந்துட்டு இருக்கு உணவு சக்கரங்கிறது எந்த அடிப்படையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா சக்தியினுடைய அடிப்படையில் இருக்கு எல்லாமே சக்தி மாற்றம் இப்ப இந்த சக்தி மாற்றத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் நம்ம பார்வையில உடல் ரீதியாக பார்க்கறதுனால நம்ம சிக்கிறோம் இப்போ உடலாக பார்த்துட்டு இப்ப ஒரு புழு ஆகும்போது நம்ம கவலைப்படுறதில்லை ஒரு புராஸ் ஆகும்போது நம்ம கவலைப்படுறதில்லை ஆனா ஒரு மனுஷன் செத்தா மட்டும் கவலைப்படுறோம் ஏன் அப்படின்னா நம்ம கேட்டகரியலாம் வந்துடுறாரு இல்லை மனிதன் மனிதன் அப்படின்ட்டு அப்ப அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா இவர் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவருங்கிற மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கு அந்த மரணம் கூட எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் ஒருத்தர் செத்துருப்பாங்க நம்ம வந்து துக்கப்பட மாட்டோம் ஏன்னா அவர் யாரும் தெரியாது ஆனால் அவரும் மனிதன் தான் நாமளும் மனிதன் தான் ஆனால் அந்த மரணம் நமக்கு வந்து துக்கத்தை கொடுக்கறதில்லை அதுவே நம்ம வீட்டில் ஒருத்தர் செத்துட்டா நம்ம துடி துடிக்கிறோம் பதறோம் பயங்கரமாக அழுகிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட்டு இந்த பாடி அட்டாச்மெண்ட் இது வந்து உடல் சார்ந்த மனிதன் தனக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் என்னுடைய எதுன்னு நான் பாத்தீங்களா அகங்கார மமகாரத்தினுடைய அடிப்படையில அந்த அட்டாச்மெண்ட்ல அந்த பிடிமானத்துல சித்திக்கிட்டு இது என்னுடைய இதுங்கிற ஒரு மனம் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணத்தின் அடிப்படையில அதை விட முடியாம இருக்கிறது தான் இங்க வந்து மமகாரம்னு சொல்றோம் இந்த மமகார நிலை எப்ப கடக்க முடியும்னா நீங்க இந்த ஞான பாதைக்குள்ள வந்து இறைவன் மட்டும் இருக்கிறான் இறைவனுடைய சக்தி பரிமாணம் இப்படி பலவாறாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய காரியங்களை இதை செய்து கொண்டிருக்கிறது அது வருவதும் போவதும் அவனுடைய செயல் இங்கே ஒன்னும் இல்லை அப்படியே இருக்க வேண்டியது அப்படிங்கறது நம்ம அமைதியா வேடிக்கை பார்க்கணும் பாத்தீங்களா சாட்சியா பார்ப்பானாக இருக்கிறோம் இல்லையா அப்பத்தான் நம்ம வந்து உணர்வோவும் அந்த இறைவனாகவும் நம்ம மாறுறோம் அந்த நிலைக்குள்ள வரும்போது மட்டும் தான் நம்ம இறைவனாகவே இருக்கிறோம்ங்கிறது நமக்கு புரிய வரும் அது வரைக்கும் நமக்கு என்னன்னா இந்த மனம் சார்ந்து வாழ்வதனாலே இங்க எல்லாமே ஏற்றத்தாழ்வுகள் அவளை எளிதான் நீங்க இந்த மனதுல விட முடியாது ஏன் அப்படின்னா என்ன என்னென்ன வயது இருக்கிறதோ அது வரைக்கும் அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணத்திலேயேதான் நம்ம உணர்ந்து அதனால நம்ம உறவுகளையும் சரி இந்த சுகமுகங்களையும் சரி எனது என்னுடையதுங்கிற அகங்காரம் அமகாரமும் நம்ம வந்து நீங்கவே நீங்காது ஆனா திருமந்திரம் அழகா சொல்லுது ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயனும் ஆசை அருமின்னு திருமந்திரம் சொல்லுது அப்ப ஏன் அது ஈசனோடாயனும் ஆசை அருமின்னு சொல்லுது இந்த மொத்த பிரபஞ்சமே உண்மையில் இல்லை ஏன்னா ஈஸ்வரத்தன்மைங்கிறது ஒரு சக்தி அதிலேயும் நீ ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்கு உன்னுடைய செயல் இங்க ஒண்ணுமே இல்லையே அது அந்த பரபிரமத்தினுடைய வெளிப்பாடு அதனுடைய இயக்கம் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது அதில் எவ்வளவோ வந்து போகின்றது இதுல நான் என்னது அப்படிங்கிற அகங்காரம் அமகாரம் யாருக்கு வந்தது மனதின் வாயிலாக ஏற்றி வைத்துக் எண்ணத்தின் அடிப்படையிலே பிரிவினைகளினாலே மனிதன் இது போன்ற சிக்கி கொண்டிருக்கின்றான் திருமந்திரம் சுட்டி அதனால் தான் ஆசைப்படக்கூட இங்க ஒண்ணும் இல்லை ஈசன்கிற ஒரு விஷயம் கூட இங்க இல்லை அப்படிங்கிறது அது தெளிவா சொல்றது ஈசனோடு ஆகினும் ஆசை அறிஞ அப்படின்னு சொல்றது அப்ப நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்திட்டத்தை நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மனதில் சிக்கி இந்த மனம்ங்கிறது ஏற்று வைத்துக்கொண்ட எண்ணங்களினால் உண்டானது இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காரணத்தேகம் அப்ப இந்த காரணத்தேகம் யாருது ஈஸ்வர பிரபஞ்ச மனம் இந்த காரியத்தை செய்ய சொல்லி என்னுடைய உள்ளிருந்து ஒரு தாட்டா வெளிப்படுத்துறான் நான் இந்த காரியத்தை செய்யறேன் இந்த காரியத்தினுடைய சாதக பாதங்கள் என்னுடையது அல்ல அது அவனுடைய செயல் அப்ப இந்த கருவி அவனுடைய கருவி அவனுடைய செயல்பாடு அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பிரம்மத்தன்மைக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே இறைவனும் நீங்களும் வேறு வேறு இல்லை ஆனால் நீங்கள் நான் அப்படிங்கிற தனித்துவமாக மாறிக்கிட்டு நான் இந்த இன்னாருடைய பெயர் நான் இந்தாருடைய குடும்பம் நான் இன்னாருடைய ஜாதி நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இந்த பதவி இந்த படிப்பு அப்படின்னு எந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் சிக்கிக்கிட்டாலும் சரி உங்களால் வந்து அந்த இறைத்தன்மைக்குள்ளே வரவே முடியாது ஏன் அப்படின்னா அந்த இருமைகள் இருக்கும் வரை அந்த இறை அனுபவம் உங்களுக்கு உண்டாகவே உண்டாகுது இங்கு ஏக்கத்துவமான இறைவன் தன்னை அந்த சக்தியின் வாயிலாக வெளிப்படுத்தி நான் மட்டுமே எல்லாமே இருக்கிறேன்னு தன்னை எப்போ காட்டி கொடுக்குறானோ அப்போ நான் கடந்த பாடத்திட்டத்தில் சொன்னேன் அந்த விராட் சொரூபமாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் என பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் இதை சுட்டி என்னை விஸ்வரூப தரிசனத்தில் பார் அர்ஜுனா அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் பார்க்கறான் அப்ப அவருடைய உடல்ல சூரியன் சந்திரன்கள் கோடானி கோடி ஜீவராசிகள் எல்லாம் அவர் போறது வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சினிமாவில் காட்டுறாங்க ஆனால் அந்த சினிமாவில் அப்படி காட்டியிருக்கானே தவிர இங்க உண்மை என்ன இந்த விராட்டு விஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனுக்குள்ள அடங்கி இருக்கிறது இந்த மொத்த பிரபஞ்சமும் அந்த ஏக உடலாக இறை உடலாக இருக்கிறது அப்ப அது அப்படியே இறை சக்தியாக இருக்கிறது இப்ப இந்த மொத்த இறை சக்தியும் யாருடைய சக்தின்னா இறைவனுடைய சக்தி அப்ப அந்த இறைவன் யார் அப்படின்னா அந்த இறைவன் நான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இங்க உங்களுடைய சக்தி தான் அப்ப நீங்க யாரா மாறிடுவீங்க ஓ என்னுடைய ஆற்றல் தான் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறதா என்னுடைய சக்தி தான் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி பிரம்மத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு ஏன்னா பிரம்மத்தினுடைய சக்தி இல்லையா இது அப்போ பிரம்மத்தினுடைய சக்தி தன்னுடைய சக்தி ஆற்றலை தனக்கு பிடித்தமான மாதிரி மாற்றிக்கொண்டுகிட்டே இருக்கும் அது எப்படி தனக்கு வேணுமோ அப்படிலாம் மாற்றும் இப்ப எப்படி ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து மின்சார சக்தியை வந்து தனக்கு பிடித்தமானதாகலாம் மாற்றுறான் வெளிச்சத்தை கொடுக்க பல்பில் கொண்டு போய் வெளிச்சத்தை கேட்குறான் சவுண்டு கொடுக்கக்கூடிய ரேடியோவில் கொண்டு போய் சவுண்டை வச்சு ஒளி சவுண்டாக கேட்டுக்கிறான் காந்த சக்தியில் கொண்டு போய் மின்சாரத்தை செலுத்தி ஃபேனை ஓட வைக்கிறான் அப்போ இப்படியெல்லாம் இப்படி ஒரு சாதாரண ஒரு மின்சாரத்தை வந்து கையாளக்கூடிய ஒரு திறமைப்படுத்த மனிதன் அந்த மின்சார சக்தியை பலவிதமாக மாற்றக்கூடிய ஆற்றலுடைய நம்ம எப்படி அனுபவமாக பார்க்குறோமோ அது மாதிரி எல்லையில்லா பேரறிவாகிய அந்த இறைவன் தன்னுடைய மாயா சக்தியை தனக்கு பிடித்தமான மாதிரி மாற்றி மாற்றி அனுபவமாக்கி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்றான் அந்த ஆனந்தத்தை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் உங்களுடைய சச்சிதானந்த சொரூபத்தை உங்களுடைய சுயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அந்த இறைத்தன்மையை அறிந்து கொண்டு அந்த இறைவனாகவே மாறும்போது மட்டும்தான் அது சாத்தியமா அப்போ அந்த இறைவன் தான் நான் என்பதை நீங்கள் எப்பொழுது அனுபவமாக்க வேண்டும் என்றால் இந்த மொத்த பிரபஞ்சமும் எனக்கு வேறாக இல்லை என்னுடைய மாயா சக்தியிலே வெளிப்பட்ட என்னுடைய மனோசக்தி தான் இந்த பிரபஞ்சம் என்னால் படைத்துக் கொள்ளப்பட்ட இந்த பிரபஞ்சம் அப்போ இந்த பிரபஞ்சத்தை எனக்கு சாதகமாக நான் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நீங்கள் எப்பொழுது உங்களுடைய அந்த இறைத்தன்மைக்குள்ளே வந்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை இயக்குறீங்களோ அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கலாம் அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் தட் இஸ் கால்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன நமக்கு என்ன வேணுமோ கொண்டு வந்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் இப்போ பொதுவாக ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இறைவனை நோக்கி நகர்வது நல்லது உலகியலை நோக்கி நகர்வது கெட்டது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஏன்னா அறியாமை அவங்களை ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈஸ்வரோடாயினும் ஆசை அருமீன் திருமந்தனம் சொல்லிடுச்சே அதனால நான் கூட ஆசைப்பட மாட்டேன் அதனால எனக்கு எல்லாமே வேண்டாம் கொண்டாட்டி வேண்டாம் குடும்பம் வேண்டாம் சொத்து வேண்டாம் எல்லாம் விட்டுற போகிறேன் நான் சாமியாராக போகிறேன் சன்னியாசியாக போப்பாரன்ட்டு ஒரு கூட்டம் போகுது ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள சக்தி இல்லாதனால தான் இந்த மாதிரி தவறான புரிதல் கொள்ள போயிடுறாங்க ஒரு சந்யாசி கூட தன்னை அறிந்து கொள்வதற்காகத்தான் சன்னியாசப் பாதைக்குள்ளே வராங்க அதனெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு சந்யாசம்னா என்ன ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு இனிமேல் எனக்கு எதிரோடும் தொடர்பு இல்லை நான் வந்து என்னை யாரும் தெரிந்து கொள்ள போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பாடத்திட்டத்துக்குள்ள அவன் நுழைகிறதுக்கு தான் அந்த சந்யாசத்தையே எடுத்துக்கணும் ஆனால் இன்றைக்கி சந்யாசம் அப்படி இல்லையே அதனால் இந்த சனாதன தர்மம் கொடுத்துருக்கிற வாழ்வியல் நெறிமுறைகளாகிய பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரசம் சன்னியாசம் அப்படிங்கிறத நம்ம தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு தப்பு தப்பா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் இறைவனை பொறுத்த வரைக்கும் உரிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுனால இங்கே உயர்வு தாழ்வே கிடையாது இப்போ ஆன்மீக பாதையில பயணிக்கிறது நல்ல விஷயம் உலகில் போகிறது கெட்ட விஷயம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தால் இன்னைக்கு இருந்து அதை விட்டுருங்க ஏன்னா இங்கு உலகில் நீங்கள் பயணிக்கிறதா இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் பயணிக்கிறதா இருந்தாலும் சரி இருமைகள் இல்லாமல் பயணித்தீர்கள் என்றால் நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் இருமைகளுக்குள்ள இருந்துக்கிட்டு நீங்கள் இறை வாழ்க்கையில் பயணித்தாலும் சரி உலகியல் வாழ்க்கையில் பயணித்தாலும் சரி நீங்கள் இறைத்தன்மையை அறிய முடியாது இறைவனை யாரென்று தெரிந்து கொள்ளவே முடியாது ஏன் அப்படின்னா இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் வந்து இருமைகளில் ஒருத்தர் பயணிக்கிறார் நிறுவீங்களேன் எப்படி இருமைகள் அப்படின்னா இப்ப இறைவனை அடைவது தான் சரியான பாதை உலகியல் வாழ்வது எனக்கு சரியில்லை அப்படி ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு நான் இறைத்தன்மையை நோக்கி நகர்றேன் இறைவனை நோக்கி பாடங்கள்லாம் படிக்க போகிறேன் நான் இன்றைக்கிருந்து இறை வாழ்க்கை தான் வாழப்போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாலே அங்கே ட்யாலிட்டி வந்துருச்சு ஏன் அப்படின்னா உலகியல் வாழ்க்கையை அவர் வெறுக்கிறார் ஏன்னா அவருக்கு உலகியல் வாழ்க்கைனா இறைவனுக்கு ஆகாததுன்னு நினச்சிக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்திகள் இரண்டு ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜி மற்றொன்று நெகட்டிவ் எனர்ஜி இப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் எனக்கு வேணும் நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு வேண்டான்னு சொன்னால் அப்போ இறைவனுடைய சக்தியில் ஒரு சக்தியை நீங்கள் ஆப்ரேட் பண்ண தவறு செய்கிறீர்கள் தான் அர்த்தம் இப்போ ஒரு மின்கலன் இருக்க ஒரு பேட்ரி இருக்குது அந்த பேட்டரியில் எனக்கு பாசிட்டிவ் மட்டும் கொடுத்துட்டா போதும் நெகட்டிவ் எனக்கு வேண்டான்னு சொன்னால் அந்த மின்கலன் வேலை செய்யுமா செய்யாது அப்போ நம்ம என்ன புரிந்துக்கணும் இங்கே இரண்டும் இருக்கணும் இரண்டும் சமமாக இருந்தால்தான் அந்த மின்கலன் வேலை செய்யும் அதுபோல இங்கு இறைசக்தியும் அப்படித்தான் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்றால் நன்மை தீமைங்க இரண்டும் கடந்துதான் அது இருக்கிறது நீங்க எப்போ வந்து நான் இறைவனை நோக்கி நகர்வது தான் சரி உலகில் நோக்கி நகர்வது தவறுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போறீங்களோ அப்பயும் நீ இருமைகளில் தான் சிக்கி ஏன்னா இங்க நீங்க இயங்கலை இறைவன் உங்களை இயக்குறான் அவன் உங்களை எப்படி இயக்குறாங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல அந்த இயக்கத்தினுடைய காரணக்காரியம் அவனுக்குத்தான் தெரியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய வேலையை நீங்க எப்ப செய்யறீங்க தெரிஞ்சுட்டு செய்யறீங்களோ அப்ப அந்த பகவத்கீதை சொல்றது உங்களுக்கு சரியா புரிய வரும் ஏன்னா பகவத்கீதை அழகா சொல்றது அந்த அடிப்படையில எல்லாமே அது வருவதும் போவதும் இங்க இருப்பதும் எல்லாமே அவனுடைய காரியம் இங்க நம்ம கையில ஒண்ணுமே இல்லை இங்க எதை கொண்டு வந்தா இன்னை இழப்பதற்கு பகவத்கீதை கேக்குது அப்போ என்ன நமக்கு இங்க கொண்டு வந்த இழந்து போறதுக்கு எதுவும் நம்ம விட்டுட்டு போறோம் ஒண்ணும் எல்லாமே அது பண்ணிட்டு இருக்கு அப்படியே அதன் பாயிண்ட்ல நீங்க வாழ வேண்டியதுதான் இந்த புரிதலோட நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா ஞான மார்க்கத்துல நீங்க ஞானியா இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஞானிக்குத்தான் இங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது உரிமைகள் கிடையாது இங்கு வருவது போவதுன்னு ஒண்ணுமே இல்லை இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அந்த இறைவனுடைய சக்தி இங்க எல்லாமே பரிணமித்துக் கொண்டிருக்கிறது அந்த இறைவன் நானே அப்படின்னு தெரிந்து கொண்டு ஆனந்தமாக இந்த உடலோட சச்சிதானந்த ஸ்வரூபமாக வாழ்ந்துட்டு இந்த உடலை விட்டுட்டு வேற பரிமாணத்துக்குள்ள நுழைந்துருவான் இந்த உடலை விடும்போதும் அவனுடைய சக்தி வேறொரு பரிமாணத்துக்குள்ளதான் போக போகுது அப்போ அந்த சக்தி பரிமாணம் வேறு வேறு பரிமாணத்துக்குள்ள மாற்றிக்கிட்டே இருக்கும் இங்கு வருவது போவதெல்லாம் சக்தி தான் ஆனால் எப்பொழுதும் அந்த இறை சக்தி இருந்து கொண்டே இருக்கும் இந்த சக்தி மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதனால நியூட்டன் லா என்ன சொல்லுது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது மாற்றத்திற்க வேண்டுமானாலும் உட்படுத்தலாம் அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த பாடி வரும் போகும் சக்தி மாறும் ஆனால் இங்கே இறை ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ மோட்சம்னா நான் வந்து இறைத்தன்மை தெரிஞ்சுக்கொண்டு நான் இந்த இடத்த விட்டு இல்லாமல் போக மாட்டேன்னா அப்படின்னா இங்கே ஒன்றுமே அப்பதான் கிடையாது இதுதான் நிறைய விஷயங்கள் நம்ம தவறாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இங்கே என்னென்னா இந்த ஞான மார்க்கத்துக்குள்ள வந்து நீங்க உங்களை யாரும் தெரிந்து கொண்டு விட்டால் உங்களுடைய இயக்கம் இந்த மொத்த பிரபஞ்சம் முழுந்து கொண்டு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் இந்த உடல் மட்டும் இல்லாமல் போகும் அவ்வளவுதான் மற்ற உடல்கள்லாம் மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த இயக்கம் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துகிட்டே இருக்கும் அந்த இயக்கமெல்லாம் அதனுடைய செயல் அதனுடைய காரியம் அது பல்வேறு பரிமாணத்துக்குள்ள மாறி மாறி மாறி இயங்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இயக்கத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா தான் நீங்க பிரம்மமாக இருந்து இந்த இயக்கத்தை நான் தான் பண்றேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஆனா நீங்க இந்த இயக்கத்துக்குள்ளேயே இருந்துட்டு உங்களை நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா பார்க்க முடியாது ஏன்னா எப்படி பார்க்க முடியும் உங்க கண்ணை நீங்க பாத்துருவீங்களா என்னுடைய கண்ணை நானே பார்க்க முடியும்னு சொன்னா சொல்லுங்க உங்களுடைய சக்தியை நீங்களே எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கிறத நீங்க பாக்கலாம் அது முடியாது ஏன்னா இப்ப வேறொருத்தராக இருந்து கொண்டு எதிரில இருக்கிறவர்க பார்த்தா பார்க்கலாம் ஆனா என்னுடைய கண்ணை நானே எப்படி பார்க்க முடியாதோ அதுபோல இந்த மொத்த பிரபஞ்சமும் நீங்க சக்திக்குள்ள இருந்துகிட்டு சக்தியை பார்க்க பார்க்கறீங்க பாத்தீங்களா அது நடக்காது நீங்க சக்திக்கு மேற்பட்ட பிரம்மமாக மாறினா தான் இந்த மொத்த சக்தியும் என்னுடைய சக்திங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அப்ப அதன் அடிப்படையில் தான் நீங்க நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறதுல திடம் அப்ப அந்த திடத்தன்மைக்குள்ள வந்தால் மட்டும் தான் இங்க இருப்பதில்லாமல் என்னுடைய சக்தி இந்த சக்தியில ஏற்றத்தாழ்வுகள் இல்லை இங்கு நன்மை தீமைகள் எதுவும் கிடையாது இங்கு இல்லறம் துறவரம்னு ஒன்றும் இல்லை இங்க பிரவருத்தி நிவர்த்தின்னு ஒன்றுமே கிடையாது எல்லாமே இந்த மனம் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்கள் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் அப்போ வந்து இங்கே என்ன ஆன்மீக பாதைன்னு ஒன்று கிடையாது இல்லற பாதை உலகியல் பாதைன்னு ஒன்று கிடையாது எல்லா பாதைகளும் இறைவனுடைய பாதைகள் ஏன்னா இந்த பிரபஞ்சம் இயங்கணும்னா எல்லாமே இருந்தாகணும் ஏன்னா இப்போ நீங்கள் உலகியல் வாழ்க்கையிலே எடுத்துக்கங்களேன் நான்கு வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்துக்கிட்டு வந்த மாதிரி இந்த ஜாதி முறைகள் நம்ம வகுத்திருக்கோம் அதாவது பிராமணன் சத்திரியன் சூத்திரன் எல்லாம் வகுத்துருக்கோம் ஏன் வகுத்திருக்கோம் இப்போ சூத்திரன் இல்லைனா நாம் இந்த சமுதாயத்தில் இந்த குப்பையெல்லாம் யார் ஆள்வது அப்போ இங்கே கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் சில காரியங்களை செய்வதற்கும் கீழ்நிலையில் வேலை செய்வதற்கு சிலர் தேவைப்படுறது இல்லையா அந்த அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே வகுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ எல்லாருமே மாறிட்டான்னா அப்புறம் யார் அரசாள்றது சரி எல்லாருமே அரசனா மாறிவிட்டா அப்போ யார் குப்பையள்வது அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நம்ம தர்மம் என்ன பண்ணியிருக்குன்னா அவரவர்களுடைய சக்தி கேட்ட மாதிரி தகுதியை கொடுத்துருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்திக்கு நீ இதை செய் உனக்கு அரசாணம் திறமை இருக்கிறதா நீ அரசாள் உனக்கு பாடம் எடுக்கிற திறமை இருக்கா நீ பாடம் விடு உனக்கு குப்பை அழுற இருக்கா நீ குப்பையள் நீ வியாபாரம் பண்ண திறமை இருக்கா நீ வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி நமக்கு வந்து வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்கிறது நாம் அதை பூரா அரசியல் ஆக்கிக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் உண்மை என்னென்னா இது இந்த சக்தியை வந்து பிரித்து வைக்கிற மாதிரி தான் பிரித்து வச்சிருக்கோம் அது மாதிரி எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குறதெல்லாம் மனம்தான் எப்படி இப்போ மனிதர்களுக்குள்ள வந்து சூத்திரன் மோசமானவன் பிராமணன் உயர்ந்தவன் சொல்லி ஏற்றத்தாழ்வுகளை வகுத்துட்டு இருக்கோமோ அது மாதிரி தான் நம்ம சக்திகளும் ஏற்றத்தாழ்வுகளை வகுத்து வச்சிருக்கோம் கீழே இருக்கிறது ம சக்தி மேலே உயர்ந்த சக்தி அப்புறம் இந்த நெகட்டிவ் எனக்கு ஆகாது பாசிட்டிவ் எனக்கு ஆகும் அப்படிங்கிற பிரிவினைகள் எல்லாமே இந்த மனம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதுங்கிறது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால் நல்ல தெளிவுக்கு வந்துருங்க இங்கு ஒரே சக்தி இறை சக்தி இருக்கிறது அது எல்லாமே இருக்கிறது அதுவே எங்கும் இறைந்திருக்கிறது அது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது அது தூணிலும் இருக்கிறது துரும்பிலும் இருக்கிறது அதனுடைய மாற்றங்கள் தான் இந்த மொத்த பிரபஞ்சம் அந்த சக்தி மாற்றங்கள் ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த பரிமான மாற்றங்களிலே அறிவு பரிமாணத்தில் உயர்கின்ற மனிதன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே ஆறு படைத்த மனிதன் இது போன்ற பாதைகளை பயணித்து தன்னுடைய சொரூபத்தை அறிந்து கொள்கிறான் தன் சொரூபத்தை யார் அறிந்து கொள்கிறானோ அவன் அதுவாகவே மாறிவிடுகிறான் அவன் அந்த இறைத்தன்மையை வந்து தெரிந்து கொண்ட பிறகு இங்கு இருப்பதெல்லாம் நானேங்கிறதையும் அவன் தெரிந்து கொள்வான் எப்போ இருப்பதெல்லாம் நானுங்கிறது புரிய வருமுன்னா பிரம்மமாக மாறும்போதுதான் இந்த விராட்டு வடம் என்னுடைய உடம்புன்னு தெரிய வரும் இந்த விராட்டு உடம்பு என்னுடைய உடம்புன்னு தெரிந்து பிறகு இங்கே ஏது ஏற்றத்தாழ்வு இப்போ உங்கள் உடம்புல இருக்கிற பத்து விரல்கள்லாம் எனக்கு சுண்டு விரல் பிடிக்காது கட்ட விரல் தான் பிடிக்குன்னு சொல்லுவீங்களா ஐந்து விரலும் ஐந்து விதமாக இருக்குது இருக்கட்டும் நல்லது தான் இப்படி இருந்தால் பண்ண முடியுதுங்கிறது எப்படி ஏற்றுக்குறீங்களோ அது மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸல்லில் நீங்கள் இரும்புலேருந்து யானை வரைக்கும் ஏற்றுத்தான் ஆகணும் எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்குது இது சரி இது தவறுங்கிறதெல்லாம் உங்களுடைய அஜியானம் அறியாமை இப்போ அதுலேருந்து விடுபட்டு பூரண அறிவாக மாறி இருப்பது இறைவன் மட்டுமே அதுவே நான் அப்படின்னு நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ இந்த ஹோல் யூனிவர்சலாகவே நீங்கள் மாறிடுவீங்க எதை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் பார்ப்பதிலெல்லாம் உங்களை நீங்களே பார்க்கலாம் அதுதான் பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு திருப்பிட்டியை பற்றி நான் கடந்த வகுப்பில் எடுத்தேன் அப்போ இதை புரிஞ்சுக்குங்க இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ரொம்ப முக்கியமான சாராம்சம் ஏன்னா இங்கே பார்வை பார்க்கப்படும் பொருள் பார்ப்பான் ஆகிய மூன்றும் ஒன்றுன்னு கடந்த வகுப்புல சொன்னேன் அப்புறம் எங்க உதிக்கிறதோ அங்க ஒடுங்க வேண்டும்னு சொன்னேன் இப்ப இந்த பார்ப்பானிடமிருந்துதான் இந்த மனம் உதித்தது அப்ப இதை மீண்டும் எங்க ஒடுங்கணும் பார்ப்பான் கிட்டதான் ஒடுங்கணும் அப்ப பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட இந்த மாயா சக்தி மீண்டும் பிரம்மத்துக்குள்ளதான் ஒடுங்கணும் இப்ப இந்த பிரம்மத்துக்குள்ள ஒடுங்கிறது திருப்பி வெளிப்படும் இப்ப இந்த பிரம்மத்துக்குள்ள ஒடுங்கி வெளிப்படுற விஷயத்தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா பிரலயம் மகா பிரலயம்னு வச்சுருக்கோம் லயம்னு சொல்கிறோம் இப்போ சிருஷ்டின்னா என்ன இப்போ நீங்கள் விழிப்புணைக்குள்ளே வந்து இந்த பிரபஞ்சத்தை படைச்சிக்கிட்டா சிருஷ்டி லயம்னா நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் போய் இந்த உலகம் இல்லாமல் போயிட்டால் லயம் இப்போ திருப்பி நீங்கள் க இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பிரளயம் அவ்வளோதான் மீண்டும் ஒரு லயம் மீண்டும் அந்த லயம் வந்துட்டு போனால் பிரளயம் எப்பயுமே வந்து போவதை ப்ர வார்த்தை சான்ஸ்கிரிட்டில் முன்னாடி யூஸ் பண்ணுவோம் அதாவது மீண்டும் மீண்டும் செஞ்சால் அது பிராங்கிற வார்த்தை போட்டுக்குவோம் பிரளயம் அப்படின்னா அந்த லயம் என்பது மீண்டும் மறைகிறது மீண்டும் அடங்குகிறது ஒடுங்குகிறது அப்படின்னு நடக்கும் அப்போ சிருஷ்டியும் இந்த பிரளயமும் மட்ட மாறி மாறி இருந்து கொண்டுதான் இருக்கும் எல்லாமே இந்த மனோசக்தியின் வாயிலாக வெளிப்பட்ட வெளிப்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இதை பத்தி விரிவான வகுப்புகள் இன்னும் நம்ம போப்போ பேசுவோம் இப்போ ஏதாவது சந்தேகம் முறை தான் கேளுங்க அவங்களை சந்தேகமா அப்படின்னு மட்டும்தான் தெரியுது இப்போ என் மனசு எப்படி எடுத்துக்குது அப்படின்னா அணுதான் நான் ஒரு அணு நீங்க ஒரு அணு அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க அந்த மாதிரில இருந்து ஆனா அணு அப்படிங்கிற கூட மனசுதான் பிரிச்சு பாக்குது நான் என்ன நீங்க புரிச்சுக்கணும்னா இங்க வந்து அணு வந்து ஒரு அணு பல அணுவாக மாறுறது தானே சயின்ஸு இப்ப சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா இப்போ சயின்ஸ் படிதான் உங்களுக்கு சொன்னா தான் புரியும் ஒரு டிஎன்ஏக்குள்ள இருந்து பக்கத்துல வந்து ஒரு ரெக்கல் டைப்ல ஒரு அணுக்குள்ள இன்னொரு ரெக்கல் போய் ஒட்டிக்கும் அப்புறம் அது அப்படியே மல்டிப்புள் ஆகும் ஒரு செல் மல்டிப்புள் செல்ஸ் டெவலப் ஆகிறது நம்ம ஹியூமன் சொல்றோம் இப்ப சிங்கிள் செல் வந்து அமீபான்னு சொல்றோம் ஒரு செல் உயிரினம் அமீபா அது எனக்கு தெரியாமல் இருக்குது இப்போ அந்த மல்டிப்புள் அது டெவலப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பாடி வந்து பெருசாகிடுது இப்போ அந்த மல்டிபிள் செல்ஸில் ஒரு எறும்பு வந்துடுது அதுலேருந்து யானை வந்துடுது அப்புறம் மனிதன் வந்துடலாம் இப்போ இந்த அணுக்கூறுகள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உடல் மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த கட்டமைச்சுக்கு உங்களுக்கு ஒரு உருவம் மாதிரி தெரியுது உங்கள் பாடி ஆனால் இங்கே அந்த அணுக்களுடைய மல்டிப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பாடிக்குள்ளே வந்ததினால இந்த உருவம் அப்படி ஸ்டேபிளாக நிற்குமா இந்த உருவம் அப்படி இருக்குமாங்கிறதெல்லாம் மனதினுடைய கற்பனை தானே இது செதஞ்சு போயிடும் ஏன்னா அணு வந்து எப்பயுமே மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு அணு இன்னொரு அணுவா மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த பாடி லெவலில் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது திருப்பி அதை டெமாலிஷ் ஆகி திருப்பி எல்லாம் ஃபங்கஸ் ஆகி எல்லாம் செதஞ்சு போய் மீண்டும் பல அணுக்களாக மாறிடும் அப்போ இந்த மல்டிப்பு அணுக்களும் ஒரு அணுலிருந்து வெளிப்பட்டது தானே இப்போ ஒரு அணு என்னானு பரமானு தட் இஸ் கால்டு காட் பார்ட்டிகல் அப்போ அந்த பரமா இருந்து பல்வேறு அணுக்கள் பரிணமித்திருக்கின்றன இப்போ அந்த பரமா அணு எண்ணமோ தண்ணில் தானாய் தன்மயமாக இருந்துகிட்டு இருக்கு அதில் இருந்து வெளிப்பட்ட இந்த மற்ற அணுக்கள் இல்லாமல் அதனுடைய சக்தி வெளிப்பாடு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஆனால் இது அணுங்கிற டாப்பிக்கில் எடுத்துட்டாலும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் பிரம்மம் ஆகைன்னு எடுத்துகிட்டாலும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து இதுக்கு உருவமே கிடையாது இல்லை எதுக்கு உருவம் இருக்குது அணுக்கும் உருவம் இல்லை பிரம்மத்துக்கும் உருவம் இல்லை நீங்கள் ஒயிட் ஹவுஸ் பாப்பில் அணுன்னு வேணும் ஆனா ஏன்னா அணுவும் உடச்சு உடச்சுக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும் புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு எடுத்தாலும் அதை வந்து எதுவுமே நீங்க அதாவது மாறிக்கிட்டு இருக்குமே தவிர அழிக்கவும் ஆக்கவும் முடியாது அப்படி புரிஞ்சுக்கங்க அதாவது மாற்றத்துக்கு வேணால் உட்படுத்தலாம் அழிக்கவும் ஆக்கவும் முடியாது அப்ப இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸலும் அந்த பரமாணுல இருந்து வெளிப்பட்டு பல்வேறு அணுக்கூறுகளாக இயங்கிக்கிட்டு இருக்கிறது அப்ப அதை அப்படியே ஏங்கிட்டு இருக்கட்டும் அவ்வளவுதான் நம்ம அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க இங்கே வந்து பஞ்சபூதங்களாக நீங்கள் அதை பிரித்துக்கிட்டு தண்ணீர் இது இது காற்று இது நீர் இது நிலம் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட அது எல்லாமே ஒரு அணுக்குருவினுடைய சேர்க்கை தானே அதனால் சயின்ஸ் ரீதியாக பார்த்தாலும் இங்கே ஆற்றல் தான் இருக்குது சாஸ்திரம் மூலமாக பார்த்தாலும் இங்கே ஈஸ்வரன் தான் இருக்கான் ஈஸ்வரனா யார் சக்தி தான் ஆற்றல் தான் ஈஸ்வரனுக்கு இன்னொரு பெயர் என்ன சக்தி தானே சக்தின்னா நமக்கு இங்கிலீஷில் என்ன பேர் எனர்ஜி தானே அப்போ ஆற்றல் தானே அப்போ அது தான் எல்லாமே சொல்ல வருது சாஸ்திரம் அதனால பிரம்மம் மட்டுமே இருக்கிறது அதற்கு வேறாக எதுவும் இல்லை அதுக்கு வேறாக தெரிவதெல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய ஆற்றல் சக்தின்னு புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த பிரம்மத்திலிருந்து அந்த சக்தியை பிரித்து விட முடியுமான முடியாது சக்தி இல்லையல் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லைன்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா இங்கே பிரம்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பா அதுக்கு ஆற்றல் வெளிப்படும் ஆற்றல் ஒன்னு இருந்தால் அங்கே பிரம்மம் இருந்தாகணும் இல்லையா அதனால இங்க நீங்க எந்த கன்ஃபியூஷனும் மைண்டுக்கு கொண்டு போக வேண்டியதில்லை எல்லாமே நம்முடைய மைண்டினுடைய ஆராய்ச்சி தான் ஏன்னா சயின்ஸ் படிச்சிட்டதுனால அணு பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் இதெல்லாம் வந்து சயின்ஸுக்கு கூட ஒரு ஏற்றி எண்ணம் தாங்க நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் சயின்ஸ் படி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் நீங்கள் சாஸ்திரப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அப்போ அந்த இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்னா எல்லாமே இறைவன் தானே நீங்களும் இறைவன் தான் நானும் இறைவன் தான் எல்லாமே இறைவன் தான் எல்லா இறைவனும் எங்கே இருக்குது ஒரே இறைவனுக்குள்ளே உடலாக இருக்கிறது சக்தியாக இருக்கிறது அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இங்கே நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அது இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனுடைய காரியத்தை அதை செய்யட்டும்ங்கிறத புரிதல் வந்தால் ஞானி இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியலை இது அது சக்திங்கிறீங்க இதை பிரம்மங்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதா நீங்கள் அஜ்ஞானி ஏன்னா இந்த பாடத்தினுடைய நோக்கமே ரெண்டே விஷயந்தானே அஜானத்திலேருந்து ஞானத்தை உங்களை கொண்டு போகணும் இங்கே இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் இறைவனுக்கு வேறாக இருப்பதெல்லாம் இறைவனுடைய சக்தி இவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பிரித்து பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் ஏற்றத்தாழ்வுகளும் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி வாழ்கிறீங்க நான் இப்படி வாழ்கிறேங்கிறதெல்லாம் நம்மளுடைய மனசு தான் டிசைட் பண்ணுது நீங்கள் கார் வச்சுருக்கீங்க நான் கார் இல்லை நீங்கள் பங்களா வச்சுருக்கீங்க நான் பங்களா இல்லைங்கிறதெல்லாம் மைண்டு தான் சொல்லுது ஆனால் இறை சக்திக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நீ இப்படி இருந்து இப்படி செய்ய சில காரியங்களை நீ அப்படி இருந்து சில காரியங்களை செய்யணும் அது கொடுத்துருக்கு அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் இப்போ ஞானிக்கு அது புரியும் ஞானிக்கு வந்து இங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது ஒருத்தர் காரில் போனாலும் சந்தோஷமாக பார்ப்பாரு ஒருத்தர் சைக்கிளில் போனாலும் சந்தோஷமாக பார்ப்பாரு அவருக்கே கார் வந்தாலும் சந்தோஷமா போவாரு திடீர்னு அவரே இறங்கி நடந்து கூப்பிட்டு போனாலும் சந்தோஷமா போவார் ஏன்னா இங்க அவர்கிட்ட இருமைகள் கிடையாது எது வருதோ அது இறை கொடுக்கறான் எது எடுத்துக்கிறான்னோ அது இடை எடுத்துக்குது அதனுடைய காரியம் நடந்துகிட்டு இருக்குது இந்த உடம்பு வச்சு அது எப்படி இயங்குதோ இயக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அக்செப்டன்ஸ்குள்ள நான் அதுவாகவே இருக்கிறேனுங்கிற அந்த புரிதலோடு அவர் பயணிக்கும் அதுவாகவே மாறிவிடுகிறார்கள் அவ்வளவுதான் அந்த தன்மை வரணும் அதுதான் இந்த பாடத்தோட்டத்தினுடைய நோக்கம் அது உங்களுடைய புரிதல தான் வரும் இங்க வந்து என்னன்னா நான் சொல்லி கொடுக்குற இந்த வகுப்புல உங்களை யாரும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுதான் என்னுடைய நோக்கம் அதை நீங்க புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க நீங்க வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துட்டு நீங்க நான் அதுவாகத்தான் இருக்கிறேனுங்கிற அனுபவத்துக்கு வந்துடுவீங்க இது புரியாத வரைக்கும் நீங்க எத்தனை காலங்கள் எடுத்துட்டாலும் வர முடியாது ஏன்னா இங்க புரிய வைக்கிறதுக்கே மனம் அந்த தகுதியை வந்தா தானே புரியும் எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிக்க முடியாதுன்னு நான் கடந்த வகுப்புலயே சொல்லியிருக்கேன் ஒரு அறிவு பரிமாணம்ங்கிறது ஒரு ஐந்து வயது பையனுக்கு இருக்கிற மாதிரி பத்து வயது பயனுக்கு இருக்காது பத்து வயது பயனுக்கு இருக்கிற அறிவு மாதிரி ஒரு இருபது வயசு ஆளுக்கு இருக்காது அறுபது வயசு ஆனவருக்கு சில அறிவை வளராமல் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க அப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு உடம்பு அறுபது வயசு அடைஞ்சிருக்கலாம் ஆனால் அங்கே அறிவுங்கிற சக்தி வேலை செய்யலை ஆனால் அஞ்சு வயசில் ஒரு குழந்தை வந்து திருக்குறளை முழுசாக சொல்லும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லும் அப்போ அதுக்கு சக்தி அதிகமாக இருக்குது அப்போ இதெல்லாம் அந்த உடல் மூலமாக அந்த அறிவு பரிமாணம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அது அப்படியே நம்ம ஏற்றுக்கணும் அந்த குழந்தை திருக்குறள் சொல்லுது என்னால சொல்ல முடியலங்கிறதுக்கு சொல்லுது இந்த உடம்புக்கு இல்ல நான் சக்தி அதிகப்படுத்துனட்டு நீங்க யோகா பண்ணீங்கனாலும் பண்ணி பாருங்க அது உங்களுடைய அகங்காரம் தான் சொல்லுங்கம்மா என்ன சொல்றீங்க அஞ்சு வயசு குழந்தை திருக்குறள் எல்லாம் ஆற்றல் இருக்கு அப்படின்னாலும் அந்த ஆற்றல் இல்ல அப்படின்போது கிடையாது கிடையாது உடல் வளர்ச்சிக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏன்னா அறுபது வயசுல எவ்வளவு விஷயம் புரியாத நபர்கள் இருக்காங்களே அறுபது வயசு ஆகிருக்கும் ஆனா அவங்களுக்கு அறிவே வளர்ந்து இருக்காது மாதிரியே வாழ்வாங்க அப்படி மனிதர்கள் நிறைய இருக்காங்க ஏன்னா நீங்கள் கிராமத்துலையும் பார்க்கலாம் நிறைய இடங்களில் சந்திக்கலாம் அவங்களெல்லாம் நம்ம வந்து எந்த லிஸ்ட்டில் சேர்த்துவிங்க இப்போ ட்ரெயினெலாம் போகும்போது நம்ம நபர்கள் நீங்கள் நான் நிறைய சந்திக்கலாம் காட்டுத்தனமாக நடந்துக்குவாங்க காட்டுத்தனமாக இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் நாலேஜ் அவங்களுக்கு அந்த இங்கிதம் கூட தெரியாது அப்போ ஏன் ஒரு மனிதன் இப்படி கூட இருக்க முடியுமானா அப்படி கூட இருக்க முடியும் ஏன்னா அங்கே அறிவு தானே நன்மை தீமைகள் எல்லாம் கற்று வச்சுருக்குது அந்த அடிப்படையில் இப்படி இருந்தால் டீசெண்டாக அப்படி இருந்தால் டீசெண்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மைண்டு தானே திங்க் பண்ணுது இங்கே இறை சக்தியை பொறுத்த உடல்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்காது அது அது உபாதிகள் மூலமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படி அது எந்த உபாதியின் மூலமா தன்னை வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தும் எந்த உடலுக்கு சக்தி ஊட்டணுமோ சக்தி ஊட்டும் எந்த உடலுக்கு தன்னை காட்டி கொடுக்கணுமோ அந்த உடலுக்கு தன்னை காட்டி கொடுக்கும் அந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த அறிவு பரிமாணத்துல நீங்க பயணிக்கும் இந்த மனம் கடந்த அறிவாக நீங்க மாறுவதற்குண்டான அந்த புரிதல் உங்களுடைய மனம் சார்ந்ததான் நடக்கணும் வேற எந்த வகையிலும் நீங்க நடத்திக்கவே முடியாது இப்ப அறுபது வயசான வந்து தன்னை யாருன்னு அறிந்து கொள்ள முடியல அப்படின்னா அவருக்கு மனம் சார்ந்த பயிற்சி கொடுக்கப்படலைன்னு தான் அது அர்த்தம் ஏன்னா வாழ்வியலில் எப்படி நீங்கள் வந்து டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸை கற்றுக் கொடுக்குறீங்களோ அது மாதிரி தான் ஆன்மீகத்துலேயும் இந்த இறை தன்மை அறிந்து கொண்டான விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லாமல் சும்மா பக்தியில் கடவுளை உட்டுக்கும் இன்னும் யோகா பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா அவன் அந்த பாதியிலே சிக்கிக்கிட்டு தவிர அவன் தன்னை அறிந்து கொள்ள முடியாமல் தான் போகும் ஏன்னா இங்கே வந்து மனம் ரீதியாக தான் நம்ம இவனை தயார் பண்ணணும் ஆனால் அவங்க என்ன நினச்சி அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவன் பக்குவம் அடையட்டும் அவன் கர்ம காண்டத்தில் வந்து சில காரியங்களை செஞ்சு அதில் புரிதலோடு வரட்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி சொல்லி கொடுக்குறவங்க இன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்காங்கன்னா பணத்தினுடைய அடிப்படையை சொல்லி கொடுக்கறதுனால பக்தியும் இன்னைக்கு வியாபாரமாக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் யோகாவும் வியாபாரமாக்கப்பட்டிருக்கு அப்போ சரியே கிரிய யோகங்கிற மூன்று விஷயங்களுமே இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் பக்கா பிஸ்னஸ் தான் இருக்கு இந்த ஞானத்தை யார் புரிச்சிக்கிறாங்களோ அவன் மட்டும்தான் தன்னை அறிந்து தன்மயம் ஆக முடியுமே தவிர மீது எந்த பாதையில் பயணம் செஞ்சாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் நான் இந்த யோகா கற்றுக் கொடுக்குறேன் அந்த மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் இப்படி கடவுளை ப தெ தெரிஞ்சிக்கிங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வரும் இந்த சித்தரை பார்த்துட்டு இருந்திங்கன்னா இவ்வளோ சக்தி வரும் இவ்வளோ பணம் வந்துடும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த சக்கரத்தை கட்டுங்க ஏகப்பட்ட காசு பார்க்கலாம் அந்த மோதிரத்தை கையில் போடுங்க காடு வாங்கிடலான்னுலாம் சொல்லுவான் அது நம்பிக்கை அந்த அடிப்படையில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அஜானம் இங்க நான் மெயினுமே சுத்தி சுத்தி ஞானத்துக்குள்ளதான் வருவேன் சொல்லுங்கம்மா சரிங்க அப்போ இந்த லயம் பிரலயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல அதுவும் வந்து இந்த விராட் ஸ்வரூபமா நடக்கிறது தான் ஒவ்வொரு உடலுக்கும் ஆமா வந்து போற சக்தி தானே இப்போ இந்த லயம் பிரளயம்ங்கிறது சக்தி மாற்றம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து இந்த மாற்றங்களுக்கு உட்படுறதெல்லாம் சக்தி தான் பிரம்மம் எதுக்குமே உட்படாது பிரம்மம் எதுலயும் சம்மந்தப்படாது அது அப்படியே தண்ணீர் தன்மயமா ஆனந்தமயமா இருந்துகிட்டு இருக்கோம் அந்த ஆனந்தமயத்துக்குள்ள நீங்க நுழையணும்னா இது என்னுடைய சக்தின்னு தெரிஞ்சா நீங்க நுழைய முடியும் சச்சிதானந்தம்னா என்ன சத்துன்னா இருப்பு சித்துன்னா அறிவு அந்த அறிவினுடைய இருப்பை நீங்க தெரிஞ்சிக்கும் உங்களுக்கு ஆனந்தம் அந்த ஆனந்தம் எப்படி மலரும்னா அறிவினுடைய இருப்பு எப்படி இருக்குது சக்தியாக இருக்கிறது அதை புரிஞ்சுக்குங்க பாயிண்டாதான் அறிவு எப்படிப்பட்ட இருப்பாக இருக்கிறதுன்னா சக்தி மயமா இருக்கிறது அப்ப அந்த சக்தி மயத்திலே தான் இந்த பிரபஞ்சம் ஏங்கி கொண்டிருக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஆனந்தம் வந்துடும் இங்க எல்லாமே உங்க உடம்பு தானே நீங்க இதுல ஏற்றத்தாழ்வுகள் எங்க பாக்குறதுக்கு இருக்குது அப்படியே ஏத்துக்க வேண்டியதா எயர்ல அவர் மந்தமா உட்கார்ந்து இருந்தாலும் அப்படியே ஏத்துக்குங்க உங்க உடம்பு சுறுசுறுப்பா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்குங்க அது உங்க உடம்பு அறிவான பயங்கரமாக பிஸ்னஸ் மைண்டில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அப்படியே அவர் ஏற்றுக்குங்க அவர் உங்கள் உடம்பு தான் பிஸ்னஸ்ஸே பண்ண தெரியாம ஒருத்தர் பரிதாமல் உக்காந்துருக்கானாலும் அதுவும் உங்கள் உடம்பு தான் இது எல்லாமே நாம் தான் பிரித்து பார்த்துட்டு இருக்கோம் இங்கே ஒவ்வொரு உடம்பு மூலமாக சில காரியங்களை இந்த இயற்கை செஞ்சுகிட்ருக்கு ஒரு பிஸ்னஸ் மேனை கூட அதுதான் உருவாக்குது அம்பானி மாதிரி ஒரு ஆளை உருவாக்கினாதான் நீங்கள் நல்லா செல்ஃபோன் பேச முடியும் இல்லைனா எப்படி செல்ஃபோன் பேச முடியும் இப்போ நம்ம இந்த கிளாஸ் வந்து ஆன்லைனில் நடக்குதுன்னா நான் எங்கேயோ இருக்கேன் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விஞ்ஞானி ஒருத்தர் படைத்து அதுக்குன்னு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தயார் பண்ணி அதுக்கு ஒரு செல்போன் ஐநூறுரூபாய்க்கு ஒரு அம்பானை கொடுத்தாங்கிறதுனால தான் இன்றைக்கி வர செல்ஃபோன் எல்லோரும் கையிலையும் கிடச்சிது அப்போ இதெல்லாம் அதுவே உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு அனுபவிக்க வச்சுக்கிட்டு ஆனந்தமயமாக இருக்குது இதில் எனக்கு இது சரி இது தவறுன்னு பிரித்து பார்க்குறதெல்லாம் நம்மளுடைய மனம் இதெல்லாம் நம்ம ஏற கட்டிட்டு இங்கே எது கொடுத்தாலும் அது இறைவனுடைய கு எது எடுத்தாலும் அது இறைவனுடைய எடுப்பினைன்னு நினைச்சிக்கிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள் ஞானியாக இருந்தால் உங்களுக்கு இங்கே ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாது உங்களுக்கு எது வந்தாலும் ஏற்றுக்குங்க எது போனாலும் ஏற்றுக்குங்க போயிட்டா புலம்புறதும் வந்துட்டால் ஆடுறதும் அக்ஞானம் ரெண்டுமே பேலன்ஸ்டாக பார்த்தா ஞானம் இவ்வளோதான் அங்க செய்யும் இதை பிடிச்சிக்கணும் இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் ஏன்னா நீங்கள் அது உங்களை வச்சு ஏக்கிட்டு அது ஏக்கம் எப்படியோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேலன்ஸ்டு மைண்டுக்குள்ளே வந்துடுவீங்க அந்த மனம் தான் இறை இறை சக்தி அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இறைவில் மட்டும்தான் இருக்கிறான் அது நான் ஆகரிக்கிறேன்னு தெரிய வரும் அது நீங்கள் இந்த மனப்பக்குவம் வந்து இந்த பாலத்தில் பயணிக்க ஆரம்பிக்கும் போது அனுபவமாகும் அது வரைக்கும் அனுபவமாகும் சரிம்மா எட்டு அஞ்சாச்சு வகுப்பு முடிச்சுக்குவோம் நிறைய பேசணும் ஆனால் அது வந்து நிறைய ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அதிகமாக கொடுக்க முடியாது மல்ல மல்லமாக போகலாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி அவ்வளோதான் இது வந்து இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கமே உங்களை மன ரீதியாக தயார் பண்ணுறது தான் நீங்க எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கீங்க சுட்டி காட்டுறதுதான் அதை புரிஞ்சுக்கங்க சோ எல்லார்கிட்ட இருந்து விடப்பட்டு நன்றி ஓம் தத் சத் நன்றி